உந்தேகம் அளிப்பதை விட்டுவிடுவீரா உமக்கு சந்தேகம் ஏற்படாத செயலின் பக்கம் விரைவீரா என்ற வார்த்தையை மனநலம் செய்து கொண்டேன் திருமிதீதி இரண்டு இது ஹசன் சஹி என திரும்பி இமாம் கூறுகிறார்கள்